பாடம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோள் சொல்வது கூடாத மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பேசுவதை கோளாகும் குத்தி காட்டுபவன் கோல் சொல்லி திரிபவன் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர்கள் அவனிடத்தில் இல்லாத நிலையில் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம்